பதிரங்குணுமே பசியே மாஷத்தா ஸிரைரங்கை வாகம்சி வசேமேவி தஞ்சா ஸ்வீனோ பூஷா விஷவே நோரிஷி நோகஸ் திஷாந்தி ஷாந்தி ஹீ ஆத்மானந்தத்தை பெற விரும்புகின்றவன் ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுவதற்கு விழைகிறான் முற்படுகிறான் ஆத்மாவை பற்றிய அறிவை எப்படி பெறணுங்கிறது உபனேஷத்தை சொல்லப் போகிறது நம்ம முன்னால் தெரிந்து கொள்கிறோம் ஒரு குருவினிடம் சென்று உறுதியாக அந்த ஞானத்தை பெற்று என்னது எல்லாவற்றையும் சார்ந்திருக்கிற தன்மையிலிருந்து விடுபட விரும்புகிறான் இந்த வித்தியை சம்பாதிக்கணும்னா நம்முடைய முயற்சியும் இறைவனுடைய அருளும் மிக மிக அவசியம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு நாம் பாத்திரனாகணும் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகறதுங்கிறது என்ன இறைவனை குறித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்றதுதான் எப்படி சூரிய ஒளியை அதற்குரிய கருவிகளின் மூலம் நாம் அதை பெற்று பயன்படுத்திக் கொள்கிறோமோ நாம் நம்முடைய பிரார்த்தனையின் மூலம் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று அதை பயன்படுத்திக் பிரார்த்தனை தான் ஈஸ்வர அனுகிரகத்தை பெறத்துக்கு வழி அதுல நம்ம பண்ற பிரார்த்தனைக்கான அர்த்தங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் உபனிஷத் பிரார்த்தனை பண்ணுகிறது இந்த உபனிஷத் முதல்ல நாம் எல்லோரும் ஸ்ருணுயாம கேட்கணும் ஹே தேவாக ஓ தேவர்களே ஈஸ்வரனை சொல்லணும் தேவர்கள் ஏன் சொல்றோம்னா ஈஸ்வரன் நிறைய தேவதையும் அதற்கு பண்ணி இருக்கும் அங்க வந்து கோவிலுக்கு ஒரு பொருத்தர் பொறுப்பா இருக்கார் ஆபீஸ்ல ஒருத்தர் பொறுப்பா இருக்கார் எல்லாத்துக்கும் ஒரு ஒருத்தர் பொறுப்பா இருக்கார் இவங்க எல்லாருக்கும் மூல பொறுப்பா நான் இருக்கேன் அப்ப வந்து எல்லாரும் அவங்க பொறுப்ப செய்யறதுக்கு நியமனம் பண்ணிருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கேன் அனுகிரகம் பல்வேறு தேவத்தைகளின் மூலம் நம்மால் பெறப்படுகிறது இது வேத பூர்வபாகம் சொல்லி இருக்கிறது வேத பூர்வாகம் கர்மகாண்டத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டதுனால நம்ம வியாபகாரிக திருஷ்டியில் அது ரொம்ப போற்றுகிறோம் அதனால் என்ன பண்ணுறோம் ஹே தேவாக ஓ தேவர்களே நாங்கள் கேட்க வேண்டும் முதல்ல கேட்கணுங்கிறது நான் கேட்குற கேள்வி எங்கள் குருநாதருக்கு காதில் விழணும் அவர் செவிடா இருந்தாருன்னா என்ன பண்றது நான் கேட்குற கேள்வி எங்கள் குருநாதருக்கு காது சரியா கேட்கணும் அவர் சொல்ற உபதேசமும் எனக்கு காதில் கேட்கணும் பொதுவாகவே காது கேட்கிற சக்தி உள்ளதாக இருக்கணும் கேட்குற சக்தி இருந்தால் போறாது அந்த திரும்ப திரும்ப பௌன புண்ணியேன ஸ்ரவணார்த்தம் ஸ்ரவணம் கருத்தும் யோகியதா சித்தி பவது திரும்ப திரும்ப ஸ்ரவணம் பண்ணு சந்நியாசமே சாஸ்திரம் சொல்கிறது சந்யஸ சிரவணம் குறியா சந்நியாசத்துக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னா வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணுது வேதத்துல நிறைய மந்திரங்கள் இந்த ஸ்ரவணத்தை பத்தியே பேசுகிறது கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் ஸ்ருதம் மே கோபாய் வந்து ஸ்ருதம் மே மாகாசி உபனேஷத்து ருக்வேதம் சொல்றது ஸ்ருதம் மே மாகாசிஹி நான் எதெல்லாம் பெரியவங்கள்ட்ட இருந்து சத்விஷயங்களை கேட்டிருக்கேனோ அது என்ன விட்டு போயிடக்கூடாது நான் கேட்ட நல்ல விஷயங்கள்லாம் என் மனசில் எப்பவும் என்னது எவர் கிரீன் எப்பவும் இருந்து கொண்டு அது எனக்கு பயனை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பசுமையாக இருக்க வேண்டும் விவகாரங்களில் போய் அது நாம் மறந்துடக்கூடாது இல்லை நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் மேஷ்ருதம் கோபாயா பிரம்மண ஆணி சஹா நிறைய பிரார்த்தனை இது பற்றி இல்லைன்னா மறக்கக்கூடிய சுபாவம் நமக்கு இருக்கு வேதத்தில் மறக்காமல் இருக்கிறதுக்கும் மந்திரம் சொல்லி வைத்து விட்டார் நமோ பிரம்மனே தாரணம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அதுவும் ரெண்டு விதமா சாமானிய பிரார்த்தனை விசேஷ பிரார்த்தனை பிரிச்சுக்கலாம் சாமான்மா ந மங்களகரமானதையே கேட்கணும் பகவான பத்தி கேட்கணும் தர்மத்தை பத்தி கேக்கணும் பக்தியை பத்தி கேட்கணும் அப்படி வச்சுக்கலாம் இங்க வந்து பிரார்த்தனை என்ன பிரம்ம ஜிரமோபதேசம் ஸ்ருணுயாம ஆத்ம ஜானோபதேசம் ஸ்ருணுயாம ஆத்ம ஜானத்தை பற்றிய உபதேசத்தை பகுவச்சனம் வேற ஸ்ருணுயாம நாம எல்லாரும் கேட்கலாம் மாத்திரம் கேட்கணும் பிரார்த்தனை இல்லை ஸ்ருணுயாம என்ன பகுவனத்தில் எல்லாரையும் கேட்டிருக்கு நாம் எல்லோரும் நல்ல மங்களகரமான இந்த பிரம்ம தத்துவத்தையே கேட்போமாக ஸ்ரணவாம சரத சதம் எத்தனை வந்துடும் ஞாபகத்துக்கு வருது ஸ்ரணவாம சரத சதம் நூறாண்டுகள் நல்ல சத்விஷயங்களையே கேட்டுக்கொண்டே இருப்போமாக ஸ்ரணவாம சரதம் அதான் ஸ்ரோத்ரத்துக்கே லக்ஷணம் என்னன்னா திரம்ங்கிற ஒரு இது இருக்கே விஹூதி இருக்கே இந்த த்ரம்ங்கிற பிரத்யேயமே ரக்ஷணம்னு அர்த்தம் பாத்திரம் ஸ்ரோத்ரம் நேத்திரம் இப்படிலாம் த்ரம் திரம் பவித்ரம் எல்லாம் இந்த த்ரம்னாலே ப்ரொட்டெக்ஷன் அர்த்தம் ஏ இதுக்கு ஸ்ரோத்ரம் நல்ல சத்விஷயங்களை கேட்டு ஜீவாத்மா தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான கருவியா இருக்கிறதுனால இது நேத்திரம் பாத்திரம் தோத்திர வேத்ர ஏக்கப்பான சொல்லலாம் அப்ப இது ஸ்ருத்வா திராயதே அதனால் ஸ்ரோத்ரம் அதனால இந்த பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி இந்த ரிக்வேதிகள் எஜுர்வேதிகள்லாம் என்னோட பூர்வாசனம் நான் அதனால அந்த சம்ஸ்காரம் எனக்கு கிடையாது ருக்வேதிகள் இப்படிலாம் பண்ணுவாங்க பத்ரங்கரணேபி ஷ்ருணியாம தேவாகா பத்ரம் பஷேமா க்ஷபிர் பத்ரம் பஷேமா கஷபிர் யஜத்ரா இப்படிதான் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பிரயோகமே இருக்கு பத்ரங்கரணேபி ஷ்ருணியாம தேவாகா அப்படி சொல்லிப்பாங்க அப்படி கை இப்படி வச்சுட்டு பத்ரங்கரணே பிஷ்ருமாம தேவாக பத்ரம்பஷ்யே மாக்ஷபிர் யஜத்ராஹா அப்படிலாம் அந்த ஒரு பிரயோகத்தோடு அதை சொல்லுவார்கள் இந்த ஸ்கூலில் குழந்தைகளுக்கெல்லாம் இல்லையா அந்த அபிநயத்தோடு சொல்லி கொடுத்தா இது அது கர்மாவில் இருக்குது சந்தியா என்னதான் தினம் சொல்லின்னு இருக்கான் கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி எவ்வளோ பண்ணணும் பதிரங்கரன் இப்படி சொல்லுவாங்க முகத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க எல்லாம் ப்ரொடெக்ஷன் இப்படி இப்படி பண்ணிப்பாங்க ஒரு கல்பத்தை நைவேத்தியத்துக்கு சாமான்யமாகவும் தர்மத்துக்காகவும் பிரார்த்தனை மோக் உபரிஷத்து பிரார்த்தனை மோக் அடுத்தது என்ன வழிபாடு காப்பாற்று யஜந்தம் திராயத்தே இது யஜத்ரா தேத்திராக எஜந்தம்னா என்னர்த்தம் யாரு பூஜை பண்றானோ அவனை பாதுகாக்கிறார்கள் தேவர்கள் தன்னை வழிபடுகின்றவர்களை பாதுகாக்கிறார்கள் ஆகையினால தேவர்களுக்கு ஒரு பேர் எஜத்ராஹனம் அவர்கிட்ட என்ன கேட்கிறோம் கண்களால் நாங்கள் நல்லனவற்றையே பார்ப்போமாக காட்சிகளை எல்லாம் பெரிய ஆக்சிடென்டா பார்த்துட்டே இந்த காலம்பறை எழுந்தவுடனே நியூஸ் பேப்பர் பார்த்த உடனே அடி காரும் அதுவும் இத்தனை பேர் பலி அப்படின்னு சொல்லி அந்த அதை போட்டோ எடுத்து போட்டிருப்பான் டிவி எடுத்து பார்த்தா அதான் இருக்கும் நமக்கு என்னமோ அருவறுப்பா இருக்கும் ஜுகுப்சா பக்தி ஆஹ் எப்ப பார்த்தாலும் மங்களமானதையே பார்க்கணும் அதனால காலம்புற எழுந்து மங்கள திரவியங்கள் பசுமாட்டை பார்க்கறது மங்களம் பிராமணனை பார்க்கறது மங்களம் வேதம் சொல்ற குழந்தைகளை பார்க்கறது மங்களம் சுமங்கலி பெண்களை பார்க்கறது மங்களம் அப்படி நிறைய சொல்கிறது உண்டு சாஸ்திரத்தில் இதெல்லாம் மங்களம் இந்த வருஷப்பறப்ப கண்ணாடியை பார்க்கறது மங்களம் அப்படின்னா நம்ம வச்சுருக்கோம் நல்லதையே பார்க்கணும்னு அர்த்தம் எங்கே இருந்தாலும் நம்ம பார்வை நல்லதாக இருக்கணும் சில பேருக்கு என்ன விசேஷம்னா நல்லா இருக்கிறதையும் மோசமாக பார்க்குற அளவுக்கு மனோபாவம் இருக்கு அப்படி இல்லாமல் மோசமாக இருக்கிறதையும் நல்லதாக பார்க்குற அளவுக்கு மனோபாவம் மாறி ஆகணும் உண்மையில நம்ம எதை பார்க்கணும்னா சர்வம் பிரம்மமயம் எல்லாம் உபாதிய பார்க்கிறதா உபஹிதத்தை நம்ம என்ன பண்ணணும் உபஹித சைத்தன்ய தரிசனம் சர்வத்திர சமதர்சினா பண்டிதாக சமதர்சினா பிரம்ம தரிசனம் கருத்தும் இந்த கண்ணுக்காக இல்ல பொதுவா அந்த பார்வையை திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பசியமயம் ஜகத்து உனது பார்வையை அறிவுமயமாக்கி உலகை பரம்பொருள் மயமாக பார் அப்படி ஒரு ஸ்லோகமே இருக்கு அது மாத்திரம் இந்த காலத்துல அந்த காலத்துல குரு சொல்லுவார் புஸ்தகமே இல்லாம சிரவணம் பண்ணி அப்படியே அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் புஸ்தகத்தை பார்க்கணுமே கண்ணாடிய போட்ட பிறகும் தெரியலேன்னு வச்சு என்ன பண்றது பத்ரம் பசியே புஸ்தகத்தை பார்த்து நல்ல இதெல்லாம் எது நல்ல விஷயங்களை பார்க்குறோம் இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற பெட்டி இருக்கு அதுக்கு பேர் பத்ரமா இந்த பெட்டிக்கு பேர் என்ன சொல்றது பத்ரத்தையா அதில் பார்க்குறோம் பத்ரத்தை பார்த்துட்டு இருக்கிற போதே அபத்ரம் வந்து பத்ரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே பூர்ணமா பத்ரத்தையா பார்க்க முடியுது மத்திய மத்தியே அபத்ர தரிசனம் ஆகையினால பூர்ண பத்ர தரிசனம் பிரம்ம தரிசனம் அதாவது நல்லதையே பார்க்க கற்றுக்கொள்ளுதல் தர்ம திருஷ்டியில் பிரம்ம தரிசனம் அது இருக்கணும் ஒரு நிறைய இந்திரியங்களையெல்லாம் சொல்லலை பத்ரம் ஸ்ருணியாம பத்ரம் பசியேம பத்ரம் வதாம பிரபிரவாம சரத சதம் எல்லாம் வேதமே சொல்வது ஆகையினால் பத்ரம் வதாமல் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும் பத்ரம் சுணையாம பத்ரம் ரெண்டுியங்களும் ரொம்ப முக்கியம் காதும் கண்ணும் அதனால் அது சொல்லியிருக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கணும் பத்ரம் வதாம பத்ரம் சுணையாம பத்ரம் ஸ்பிருஷாமெல்லாம் சொல்லலை நம்ம எல்லாத்தையும் ஞானேந்திரியங்களை வச்சுன்னு சொல்லிக்க வேண்டிதான் இங்கே கண்களும் காதுகளும் நல்லனவற்றையே பார்க்கட்டும் என்பது கருத்து அடுத்தது என்னன்னா அங்கைஹி அவய உடம்பில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா லிஸ்ட்டு பரிசா நீட்டின் போயின்ட்டு இருந்தா ஒன்று ஜிக்ராம பத்ரம் ஜிக்ராம பத்ரம் வதாம பத்ரம் ஸ்பிருஷாம எல்லாம் ஒன்றும் சொல்லலை நாம் அதெல்லாம் சேர்த்து புரிஞ்சுக்கணும் இப்போ அடுத்தது என்னென்னா ஸ்திரைஹி அங்கை அங்கம் இல்ல அவயவங்கள்லாம் அது வேதாந்த சாஸ்திர சிரவணம் பண்ணுறதுக்கு அனுகூலமாக இருக்கணும் ஆப்பியாயந்து மம அங்காணி வேதமே மம அங்காணி ஆப்யாயந்தும் ஒன்று டிஸ்டர்பன்ஸே இருக்கக்கூடாது எங்கேயாவது முதுகு வலியோ கால் வலியோ இந்த கிளாஸில் உட்காடுற போது முதல்ல இந்த அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில் இந்த அட்டன்ஷன் ஸ்பேன் முதல்ல உட்காந்து கொஞ்சம் நிமிந்திருப்போம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் இப்படி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தாக்கு பிடிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்படியே போய் இப்படியே போய் அப்புறம் இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் அப்படி ஆகி முடிஞ்சு அது கடைசி வரைக்கும் இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் அதே இது முடியுமா சாவதானம் நிறைய பேருக்கு முடிகிறது இல்லை ஆகையினால என்னென்னா அங்கங்கள்லாம் பிரார்த்தனை என்னுடைய சரீர அவயவங்களெல்லாம் பிரம்ம வித்யா கிரகண யோகியதா சித்திர்பவன் தூ சித்திகி பவத்து எல்லாம் பிரம்ம வித்யை கிரகிக்கிற போது இதெல்லாம் எனக்கு சரீரத்தில் இருக்கிறதெல்லாம் ஞாபகத்து வரவிடாது ஆக என்னுடைய அங்கம் ஸ்திரமாக இருக்கணும் என்னுடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் பலத்தோடு இருக்கணும் இதுதான் அர்த்தம் ஆரோக்கியமாக உறுதியாக இருந்து கொண்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்காகவான் பகவான பண்ணு சகசிரநாம அர்ச்சனை பண்ண பூஜைகள்லாம் நல்லா பண்ணு துஷ்டுவாம்சஹா துஷ்டுவம்சஹ் ஸ்துதி துஷ்டுவாம் சகன அர்த்தம் ஸ்தோத்ரம் குருமஹா ஸ்துதி உங்களை புகழ்ந்து பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் உங்களை போற்றி பாட வேண்டும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஆக உன்னை பூஜை பண்ணணும் ஸ்திரமான அங்கங்களால் என்ன பண்ணணும் புஷ்பாத் போட்டிருக்கு பண்ணுவோம் யானிக்கிச்ச பாப்பா நிச்சன்மாந்திருத்தா நிச்ச போட்டிருக்கு சிவகுரு ஞானகுரு விஷ்ணு குரு பாகிமாம் சத்குரு பரகுரு நித்திய குரு ரக்ஷமாம் அப்படிங்கிற இந்த வரியை சொல்லிட்டு முப்பத்தி ஆறு தடவை நீங்க இதை சுத்தினீங்கன்னா இந்த போட்டிருக்கோமே நினைத்தது நிறைவேறு போட்டு வைக்க போறேன் நினைத்தது நிறைவேறு அது என்ன நினைச்சு எனக்கு தெரியாது நினைத்தது நிறைவேறு அப்ப இந்தமான அங்கங்களால என்ன பண்றது அங்கங்களால பகவான பிரதணம் பண்ணு காலம்பர நமஸ்காரம் பண்ணு வாயாலே நீ வணங்காய் கண்காள் காண்பீன்களோன்னு அங்க உறுதியான உடல் கேட்பது எதற்காக உன்னை போற்றி புகழ்ந்து பாடுவதற்காக பிரதட்சிண நமஸ்காரங்கள் சரீரத்தால நல்லா பண்றதுக்காகத்தான் அஸ்திரமான அங்கங்கள் எதுக்கு பகவானை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு புகழ் இறைவனை வழிபடுவதற்காக துஷ்டுவாகும் சகன நர்த்தம் இறை வழிபாட்டை முன்னிட்டு எங்களுடைய உடல் உறுதியாக இருப்பது உடல் உறுப்புகள் உறுதியாக இருப்பதற்கு அருள் புரிவாய் ஆக சரி எப்படி பிரார்த்தனை பண்றது நான் நானாவே ஏதாவது பாட்டுக்கிட்டு எழுதி பண்ணலாமான் நீ இருக்கிற பாட்டே படிக்க முடியல ஆகையினால என்ன பண்றதுன்னா நிறைய வேத மந்திரங்கள்லாம் இருக்கு தனுபிகி துஷ்டுவாகும் சகா தனுபிகர்த்தம் வேத மந்திரங்களால் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிற வேத மந்திரங்களால் உங்களை போற்றி புகழ்ந்து வழிபடுவோம் ஆக தனு வேத மந்திரங்களால் வேத மந்திரங்களால் உறுதியான உறுப்புகளால் அப்படி ஒரு அர்த்தம் உண்டு அர்த்தம் இருக்கு பெரும்பாலான விசேஷமா பார்க்கிற போது தனுங்கிறதுக்கு வேத மந்திரங்கள்லாம் போனோம் பவா ஜனமஹ பவலிங்கா ஜனமக ய நமவெனஸ்வசிஸ்வசுமர்ச்சென சந்திஸ்வயிமனு சிஷ்டவோபஉ நம உப மந்திரங்கள்லாம் நிறைய ஸ்தோத் பண்ணுகிறது பண்ணணும் என்னாச்சு ஓ தேவர்களே காதுகளால் நாங்கள் மோக்ஷத்திற்குரிய சாஸ்திரங்களையே இந்த இடத்துல அப்படி போ மங்களகரமானவற்றையே கேட்போமாக கண்களால் வழிபடு வழிபடுகின்றவர்களை பாதுகாக்கின்ற தேவர்களே கண்களால் நாங்கள் நல்லனவற்றையே காண்போமாக உறுதியான உடல் கொண்டு வேத மந்திரங்களால் உம்மை நன்கு நாங்கள் போற்றி வழிபடுவோமாக மூணாவது அது மாத்திரமில்லை எத்து ஆயு தேவகிதம் எத்து ஆயுஹு தத்து வியசேம அடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை காலம் எது ஆயுக யாதொரு ஆயுள் காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் இது மூலம் என்னன்னா எனக்கு வியாதி இல்லாம இருந்தா மாத்திரம் போராது நான் தீர்காயுசா இருக்கணும் தீர்யுத்தஞ்சமே சத்தஞ்சீவேம வீரா உறுதியானவர்களாக நூறாண்டு வாழ்வோமாக என்று வேதத்திலே சாதாரண பிரார்த்தனை சத்புருஷ் ஆயுஷ்வேந்திரியே பிரதி சாதாரண சொல்ற மந்திர சதாஸ்வேத்திய சார்வைருஷ்வீரிய ஆயுரேவீமரு சஹசராஹேத் மந்திரங்கள் எப்படி கேட்கறது பிரார்த்தனைனா இதுதான் பிரார்த்தனை நூறாண்டுகள் வாழ்ந்து நல்ல காரியங்களை செய்வோம் ஆயுகுனா என்ன அர்த்தம் எந்த ஒரு ஆயுஷ பகவான் கொடுத்திருக்காரோ தேவஹிதம் தேவர்களால் அருளப்பட்ட தேவர்களால் பாதுகாக்கப்படுகின்ற ஆயுளை வீணாக்க வேண்டாம் நல்லதோர் வீணை செய்து நலங்கட பொழுதியில் எரியாமல் வாழ்வோம் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் மனம் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமைதி கூற்றுக்கு இறையென பின் மாயும் வேடிக்கை மனிதரை போலே நாம் வாழக்கூடாது பயனுள்ளதாக நம்முடைய வாழ்க்கை காலம் அமைய வேண்டும் இதுதான் பிரார்த்தனை என்ன அழகான பிரார்த்தனை பார்க்கலாம் இது இன்னொரு அர்த்தமும் இருக்கு நான் நடுப்புல வேதாந்தம் புண்டகோபரிஷத்து படிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நடுப்புல செத்து போயிடக்கூடாது உபநிஷத்து ஜானத்தை அடைஞ்சு நான் ஜீவன் முக்தி அடைஞ்சு அப்புறம் விதேக முக்தி அடையணுமே தவிர இந்த ஞானத்தை அடையறதுக்கு முன்னாள் போக கூடாது அப்து தோஷ நிவர்த்தி அல்பமா நான் செத்து போயிடக்கூடாது ஆரோக்கியமா வாழ்றது எதுக்காக நான் வாழ்க்கையை கேட்கிறேன் இறைவன்கிட்ட இறைவன் போச்சு புகழ்ந்து பாடுறதுக்கு அப்புறம் இந்த மனித உடல் கிடைக்குமா இப்பிறவி தப்பினால் எப்பிரவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலே ஆகையனால உறுதியான உடலைத்தா நீண்ட கால வாழ்க்கையை கொடு தீர்கூத்தம் இருக்கு வேதத்தில் ஆயுஷ்யசூக்தம்னே பேர் ஈசானோ தேவஸ்தன ஆயுர்தாத்து நல்ல மந்திர ஆயுஷிய சூக்தம்னே பேர் ஆயுஷ அபிவிருத்தி பண்றதுக்கா சொல்ற சூக் மந்திரங்கள் இதெல்லாம் ஆயுஷ்யஹோமேட்டிருக்கீங்களோ அந்த ஆயுஷ்யஹோம்கிறதே வந்து ஆயுஷ அபிவிருத்திக்கா பண்றது அந்த ஹோம மந்திரம் இதெல்லாம் ஆயுஷ்யஹோமந்திரங்கள் விபிராஜமான சரீரஸ் மத்தியாத் ரோச்சமானோ கர்மருச்சிறிய ஆகாத் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு எதுக்காக ஆயுச கேட்கிறேன்னு சொல்லி அந்த மந்திரங்கள் வந்துடும் எல்லாமே தேவஹிதம் நல்லபடியாக முடியணும் பயனுள்ளதாக இந்த வாழ்க்கை காலம் இருக்க வேண்டும் இது ஒரு பிரார்த்தனை முடிஞ்சு போச்சு இது ஒரு டாபிக் பத்ரங்கருணே பிஷ்ணு தேவாக பதிரம் பஷே மாஜத்ராஹ இரங்கையே ஸ்துவாகும் யஷேம தேவஹி தஞ்சதாயு இது ஒரு டாபிக் அப்புறம் அடுத்தது அப்படி சில புத்தகங்கள் எல்லாம் அது மாத்திரம்தான் இருக்கு அதுக்கப்புறம் இல்லவே இல்லை அப்புறம் சம்பிரதாயத்தில் இருக்கு ஸ்வஸ்தின இந்திரோ விருத்தினூஷா விஸ்வவேதாக அரிஷ்ட நேமிஹி ஸ்வஸ்தினோஸ்பதர் தாத்து இந்த ஸ்வஸ்திங்கிறது ஸ்வஸ்தி சூக்தம்னே ஒரு சூக்தம் இருக்கு இருக்கு ஸ்வஸ்தின்னா சு அஸ்தி சு அஸ்தி ஸ்வஸ்தி நன்றாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் அனைத்தும் நலமே திகழ்க ஆகையினால நலமாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் அப்படி ஒரு பிரார்த்தனை எதை எண்ணுகிறோமோ அதன் மயமாக ஆகுறோம் அதனால இந்த இந்தோனேஷியாவில் இருக்கிற இந்தோனேஷியாவில் இருக்க கூட போனோம்னா அங்க வந்து ஆரம்பிக்கிறவரும் சரி முடிக்கிறவரும் சரி அங்க இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய யாருமே அந்த நாட்டு இந்தோனேஷியாவில் நான் போன அந்த பாலி தீவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பேசுற போதும் சரி ஒருத்தரை பார்க்கிற போதும் சரி ஓம் ஸ்வஸ்தியஸ்து ஓம் ஸ்வஸ்தியஸ்து ஓம் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி வேறு அஸ்து வேறு ஸ்வஸ்தியஸ்து ஸ்வஸ்தி அஸ்து ஸ்வஸ்தியஸ்துன்னு சொல்றாங்க ரொம்ப அருமையா இருக்காங்க வர்ண தர்மங்கள்லாம் இருக்கு உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாத வர்ண தர்மம் அங்கே இன்றும் இருக்கிறது ஆச்சரியம் இல்லையா உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாத வர்ண தர்மத்தை அங்கே இன்றும் காணலாம் போய் பாருங்க உயர்வு தாழ்வு மனப்பான்மை ஜாதி ஜாதி தர்மம் இருக்கிறது ஜாதி இருக்கிறது ஜாதி உணர்ச்சி கிடையாது பெரிய அதிசயம் தான் அது அவங்க எல்லாம் ஸ்வஸ்தி அஸ்து ஸ்வஸ்தி அஸ்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக தான் சொன்னேன் அதை சொன்ன உடனே அது ஞாபகத்துக்கு வருது இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணுறவங்க இந்திரன் நமக்கு நன்மையை அருளட்டும் அந்த இந்திரன் எதுக்காக நன்மை அருளட்டும்னா எனக்கு பலம் இருக்கணும் உடல் வலிமை உள்ள வலிமை பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இமோஷனல் ஸ்ட்ரென்த் இன்டலக்சுவல் ஸ்ட்ரென்த் சொல்றோம் உடல் வலிமை உள்ள உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சிகளால் நாம் பாதிக்கப்படாத வலிமை அதே சமயம் அறிவு வலிமை அறிவாற்றல் நிறைந்தவனாக இருக்கணும்னா இந்திரனை பிரார்த்தனை பண்ணு இந்திரன் எப்பேற்பட்ட இந்திர சும்மா இந்திரன் சொல்லிவிடுறதா ஒரு போட வேண்டாம் மானமிகு மாண்புமிகு அது மா என்னவாக இந்திரகா விருத்தஸ்ரவஹான நாள்தோறும் புகழிலே வளர்ச்சி புகழ் வளர்ச்சி அடைகின்ற இந்திரன் அப்படின்னு அர்த்தம் சொன்ன கிரேட்டு அர்த்தம் வளர்ந்த அர்த்தம் பெரும் புகழ் மிக்க ஸ்ரவஹ கீர்த்தி வாஜஸ்ரவஸ் நச்சிகேதோட அப்பாவுக்கு பேர் வாஜஸ்ரவாக அதே மாதிரி இங்கேயும் நல்ல நாள்தோறும் இந்திரனை எல்லாரும் புகழ்ந்து போற்றுகிறார்கள் அப்பேற்பட்ட இந்திரன் எனக்கு நன்மையை அருளட்டும்னா என்ன பலத்தை கொடுக்கட்டும் இந்திரோ விரத்திரவாக பூஷா விஸ்வவேதா அப்புறம் ஆறு பூஷா நகா ஸ்வஸ்தி தத்தா தூ பூஷான்னு சொன்னால் சூரிய பகவான் நமக்கு போஷாக்கே கொடுக்குறவன் புஷ்டிம் தத்தாத்தி போஷணம் கரோத்தி போஷா நமக்கு வந்து இப்போ நான் ஒரு புத்தகம் வந்திருக்கு சம்பாஷண சந்தேஷம் சம்ஸ்கிருதத்தில் வந்திருக்கு அதில் ஒருத்தர் சூரிய சக்தியவே சாப்பிட்டுக்கிண்டு எதையுமே சாப்பிடாமல் வாழ்கிறாராம் சூரியன் இருந்தே வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை எல்லாம் பெறுகிறார் இந்த பிராணசக்தின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு கண்ணுக்கே தெரியாததா இருக்கு இந்த சக்தி எல்லாம் பிளஸ் பண்ணிட்டு இருக்கு ஒன்னு ஒரு சக்தி அதுதான் சூரிய பகவான் சூரியன் இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது காமா விஷயோ புஷ்ணாமி புஷ்ணாமினா என்ன அர்த்தம் புஷ் போஷிக்கிறேன் புஷ்ணாமி சௌஷதி சர்வா சோமோ பூத்வா பிரசாத்மகா சூரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அந்த போஷாக்குன்னு சொல்றோம் இல்லையா நல்ல போஷாக்குன்னா என்ன அர்த்தம் புஷ்டி போஷாக்கு அதெல்லாம் கொடுக்கறதுனால அவருக்கு பேர் பூஷ்ணே நமஹா தினம் சூரிய நமஸ்காரத்தில் சொல்றோம் பூஷ்ணே நமஹா பூஷான்னா சும்மாவா சொல்றது பூஷான்னா சூரிய பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அவரும் எனக்கு சக்தியை கொடுக்கட்டும் தான் அர்த்தம் எனக்கு சக்தியை கொடுக்கட்டும் நான் வீணடிக்காம என் சக்தியை வீணடிக்க கூடாது எனக்கு பகவான் கொடுத்திருக்கிற தேவையற்ற காரியங்கள்ல பேச்சுக்கள் வீணடிக்காம இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் வர்த்தமா போக கூடாது ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கணமும் அப்ப அவர் எப்படிப்பட்டவர் சூரிய பகவான் எப்படிப்பட்டவர் விஸ்வவேதாக சர்வஜன் அனைத்தையும் அறிந்த ஆம்னீஷன் சொல்றோம் இல்லையா எல்லாவற்றையும் தெரிந்த அந்த சூரிய பகவான் நமக்கு நன்மையை அருளட்டும் ஆற்றலை அருள்வாராக இந்திரன் அருள்வாராக சூரியன் அருள்வாராக எல்லாம் வேத காலத்து பிரார்த்தனைகள் அடுத்தது என்னன்னா சொஸ்தின பூஷா விஸ்வவேதாக அரிஷ்ட நேமிஹி கருட பகவான் நமக்கு மங்களத்தை அனுகிரகம் பண்ணட்டும் இங்கே தார்க்யான்னா கருடா தத் புருஷாஜ வித்மஹே சுவர்ண பக்ஷாஜீமஹி தன்னோ கருட்பிரச்சோதயாத்ன்னு வேதமந்திரம் சொல்லுகிறது கருடன் ரொம்ப ரொம்ப வேதத்தில் முக்கியமானவர் ஒரு யாகமே இருக்கு கருடனுடைய அமைப்பிலையே பண்ணணும் அந்த யாகத்தையே சியேன யாகம்னே அதுக்கு பேர் அது ஒரு டைப் ஆஃப் ஆபிசார கருமா இல்லை அதனால அந்த மாதிரி அந்த கருடனை மாதிரியே அந்த கோம குண்டத்தை யாகசாலையை அமைக்கணும் அப்படி அமைச்சு பண்ணக்கூடிய யாகம் ஆ கருடன் நம்முடைய சாஸ்திரங்களில் மிக முக்கியமான இடம் பெறுகிறார் அவருக்கு பேர் தார்க்ஷியன்னு பேர் தார்க்யான்னா கருடகான்னு அர்த்தம் அப்புறம் அரிஷ்ட நேமிகின்னா என்ன அர்த்தம் அப்ரதிபந்த கத்தி கத்திமான் அப்ரதிபந்த கத்திமான் தடையில்லாமல் எங்கும் செல்லவல்ல ஆக அவர் தடையில் அவரை வந்து ஒன்றும் தடை போட முடியும் வந்து பிரைம் மினிஸ்டர் வராருன்னு சொன்னால் அந்த கார் எங்கேயா தடை பண்ண முடியுமா அங்கங்கே எல்லா ஒதுக்கி விட்டுருவான் பைலட் கார்லாம் வந்து அங்கே ஒதுங்கு ஒதுங்குன்னு சொல்லிவிட்டு அவரை கூட்டிட்டு போயிவிடுவோம் அது மாதிரி மகாவிஷ்ணுவினுடைய வாகனமாக கருதப்படுகிற இந்த கருட பகவான் எங்கும் வேகமாக செல்கிற மாதிரி நானும் தடையில்லாமல் இந்த சாஸ்திர ஞானத்தில் போகணும் எனக்கு எந்த விதமான விக்னமும் வரக்கூடாது ஆஹா பிரதிபந்த பிரதிபந்தங்கள் எல்லாம் சீக்கிரம் போயிடலாம் ஒரு பிரதிபந்தம் வரக்கூடாது ஃப்ரீயா நான் வந்து ராஜபாட்டையில் போற மாதிரி வேதாந்தம் படிக்கணும் ஒரு சிரமம் இருக்கக்கூடாதுன்னு அரிஷ்டன்னு சொன்னா வேகமாக நேமிகின்னா செல்லவல்ல அரிஷ்ட நேமிஹி தார்க்யா நகா ஸ்வஸ்தி தத்தா அவங்களுக்குலாம் அந்த அனுகிரகம் சக்தி இருக்கு சாபம் கொடுக்குற சக்தி அனுகிரகம் பண்ணுற சக்தி இருக்கு அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது நீ வந்து நமஸ்காரம் பண்ணினா நன்றா இருங்க நான் சொல்றது அனுகிரக சக்தியை கண்ணால் பார்க்க முடியாது அத வாழ்க்கையில் நம்முடைய அனுபவங்கள்ல ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம் சாபம் கொடுத்தாலும் சரி அனுகிரகம் பண்ணினாலும் சரி அது சூக்ஷமானது தேவதைகளுக்கெல்லாம் சாபம் கொடுக்கறதுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கும் சக்தி இருக்கு ரிஷிகளுக்கு இருக்கு தேவதைகளுக்கு எல்லாம் இருக்கு அரிஷ்டேமி அப்புறம் அடுத்தது யாருன்னா வருது நோன்னா இல்லேன்னு அர்த்தம் மாத்திட கூடாது அர்த்தம் போட்டு கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா நமக்குன்னு அர்த்தம் அஸ்மபியம் நகா அஸ்மபியம் நகா அதனால நான்காம் வேற்றுமை பன்மை அஸ்ம சப்தம் ஆஹ நகான்னு சொன்னா நமக்குன்னு அர்த்தம் நோன்னு சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் அவ்யயம்னு அவ்யத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது நோன்னா இல்லை நோயி தராணி அப்படிலாம் மந்திரங்களில் இருக்குது அந்த நோன்னா அது வந்து நோங்கிறது அவ்யயம் இங்கே வந்து இங்கிலீஷ்லேயும் நோ இருக்குது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான் இங்கிலீஷ் நோவும் சம்ஸ்கிருத நோவும் ஒன்று தான் நோன்னு இருக்குது ஆனால் வந்து நோங்கிறத பிரிக்கணும் நகான்னு பிரிக்கணும் குர்வந்து நோ மங்களம் அப்படிதான் இருந்தது இப்போ மாத்திருக்கோம் இல்லையா குர்வந்துவோ மங்களம் அது குழப்பத்தை உண்டு பண்ணுங்கிறதுக்காக வேண்டி நோவ ஓவ மாத்திருக்கும் உங்களுக்கு உண்டாகட்டும்னு மாத்தின்ட்டோம் நமக்கு மங்களத்தை தரட்டும் குர்வந்துவோ மங்களம் இங்கே வந்து ஸ்வஸ்தினோ ப்ரகஸ்பத்திர் ததாது ப்ரகஸ்பத்தினா யாரு இங்கே இருக்கார் தண்டத்தை கமண்டலத்தை வச்சுட்டு அக்ஷமாலையை வைத்துக்கொண்டு கையை கூப்பிட்டு இருக்காரே இந்த தேவ் ப்கஸ்பதி அவருக்கு முன்னாடி எழுதி போடலாம் இந்த இடத்துல வாக்குன்னு அர்த்தம் பத்திகா தலைவர் அர்த்தம் வாக்கு ஆக ப்ரகஸ்பத்தியோட அனுகிரகம் இருக்கணும் என்னுடைய வாக்குகளும் நல்ல முறையில் இருக்கணும் ப்ரகஸ்பதியோட அனுகிரகத்தை நான் பெறுவேன் இந்திரன் அடுத்தது பூஷா சூரிய பகவான் அடுத்தது கருட பகவான் ப்ரகஸ்பதி இவர்களெல்லாம் முக்கியமான தேவத்தைகள் இந்த தேவத்தைகளை பிரார்த்தனை பண்றேன் எதுக்கு நான் ஸ்ரவணார்த்தம் ஆத்ம ஜான யோகியதா சித்தியார்த்தம் பிரார்த்தனாம் கருமி ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கான தகுதிகளை கொடுப்பதற்காக பிரார்த்தனை பண்ணுகிறேன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஒரு சாந்தி தெரியும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருந்தாலும் நான் இதுக்கும் சொல்றேன் நம்ம உடம்பு மனசு நமக்கு நம்ம உடம்பு உதவி பண்ணலைனாலும் வேதாந்தம் படிக்க முடியாது நம்ம வாசனைகள் எல்லாம் நம்ம நான் பார்த்து பேசிட்டே இருப்பேன் நீங்க பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் ஆனா நீங்க எதையோ யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு அது உங்களுக்கு அர்த்த அரிஷ்டரிஷ்டம் ஆகாம போயிடு அதனால என்ன பண்ணணும் என் உடம்பும் மனசும் இதுலயே ஈடுபாடுதான் ஒரு பாட்டே தமிழ்ல இருக்கு அப்புறம் எழுதி போட சொல்றேன் உங்களுக்கு ஆதி தெய்வீக துக்கம் ஆத்தியாத்மிக துக்கம் ஆதி பௌத்திக துக்கம் சாந்திகினம் பிரதிபந்த கஷயம் கரோது பிரதிபந்த கஷயம் கரோது தடைகளை விலக்கட்டும் தடைகள் விலகுக தடைகள் விலகுக தடைகள் விலகுக அமைதி அமைதி அமைதி போடுறோம் அதை விட வார்த்தை தடைகள் விலகட்டும் என்னிடத்தில் தோன்றும் தடைகள் விலகட்டும் என்னை சுற்றி இருப்பவர்களால் உண்டாகும் தடைகள் விலகட்டும் இயற்கையின் சீற்றங்களால் உண்டாகும் தடைகள் விலகட்டும் தடைகள் நீங்குக தமிழ்ல ஒரு பாட்டே இருக்கு மூணு பாட்டு வச்சிருக்கேன் இந்த ஆதி தெய்வீக ஆத்தியாத்மிக துக்கம்னா என்ன அர்த்தம்னா தன்னால் பிறரால் இது நம்ம வழக்கமா சொல்றது கொஞ்சம் மாறி இருக்கு தன்னால் பிறரால் தனக்கு வரும் தீங்கு நலம் இன்னா விலங்கு அலகை தேழ் எறும்பு சென் முதநீர் அட்டை அளவன் முதலை மீன் அறவம் இங்கு அட்டமும் இங்கு ஆன்மீகமே கான் தமிழர் இந்த தமிழ படிக்கிறதுக்கே ஸ்பெஷல் அப்புறம் ஆதி பௌதிக துக்கம் பனியால் இடியால் படர் வாடையினாலும் துணிதன் துணி தென்றலினால் தென்றலினால் சுகமும் தனையனைய நீரினாம் இன்பின் இன்பின்னலும் நெருப்பினாம் துயரின் போரில் பௌதிகமாகும் ஆதி தெய்வீக துக்கம் துயர் ஜனிக்கும் காலை துயர் மெய் திரை நரை மூப்பு இற்று இழைத்து செத்து நரகத்தின் ஆளும் துயர் புவியை ஆள் இன்பம் ஆதியெல்லாம் ஊழு உதவு தெய்வீகம் என்று ஓர் அப்படின் சந்தி பிரிச்சு எழுதி போட முடிஞ்சா எழுதி போடுவேன் முயற்சி பண்ணுவேன் ஆக ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்விக பிரதிபந்த கஷய நி நிவர்த்தி பவத்து பவத்து பவத்து ஒரு இடஞ்சலு இருக்கக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு படிக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் நமக்கு உங் நம்ம உடம்புலேருந்து வரக்கூடாது சுற்றி வரையும் பிரச்சனை வரக்கூடாது இங்கேருந்து ஆரம்பித்த உடனே காலம்பறை இங்கே ஏதோ பாட்டு வந்துடுச்சு இல்லையா இங்கே ஏதோ வந்து பாட்டு இப்போ அதெல்லாம் விக்ரம் தான் இருக்குது வந்து திடீர்னு டிராக்டரை ஓட்டுவோம் இதாகும் நம்மளே உட்கார்ந்த உடனே நம்ம முதுகு பிரச்சனை பண்ணணும் அப்புறம் திடீர்னு நான் ஏதோ ஒரு ஜோக் சொன்ன உடனே நம்ம இதிலே இப்படித்தான் ஒன்று நடந்ததுன்னு அது ஞாபகத்துக்கு போயிடும் கிளாஸில் ரெண்டு வரி போய்டும் அதெல்லாம் இல்லாமல் கவனமாக சாவதானமாக ஏகாகிரதையாக படிக்கணுங்கிறதுக்கா இத்தனை பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி விட்டோம் இனி அடுத்தது உபரிஷத்து மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் இந்த உபரிஷத்தில் அத்தியாயம் முண்டக்கம் சொல்றோம் அதுல இருக்கிற பகுதிக்கு கண்டம் சொல்றோம் ஒவ்வொரு முண்டக்கத்திலும் கண்டங்கள் இல்லை நான் அப்பப்போ நான் இந்த விளக்கி சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் இதில் மொத்தம் அறுபத்தி ஐந்து மந்திரங்கள் இருக்கு அறுபத்தி ஐந்து மந்திரங்கள் ஒவ்வொரு கண்டத்துலேயும் ஒம்பது எட்டு பத்து இப்படிலாம் இருக்கு இல்லை நிறைய நான் அதெல்லாம் டீடைலாக நான் சொல்லலை ஆகா இப்போ நாம் முறையா முதல் மந்திரத்தை படிக்க ஆரம்பிக்கிறோம் இது ஒரு பூர்ணமான உபநிஷத் தத்து துவம் அசிங்கிற மகா இணைச்சு பார்க்க முடியும் அப்புறம் வந்து சத்து சித்து ஆனந்தங்கிற பதங்களோட இணைச்சி பார்க்க முடியும் ஆகவே உபனிஷத் ரொம்ப கிரமமா சிஸ்டமேட்டிக்கா உபதேசம் பண்ண போகிறது இனி நாம மந்திரங்களை எல்லாம் படிக்கலாம் முதல்ல இப்போ படிக்க போற மந்திரம் முதல் மந்திரம் முதல் மூன்று மந்திரங்கள் ரெண்டு மந்திரத்தை எடுத்துப்போம் முதல் ரெண்டு மந்திரம் பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா மகிமா உபதேசிக்கும் ஆத்ம வித்யா மகிமையை போகிறது ஆத்ம அருமை பெருமைகளை முதல் இரண்டு மந்திரம் சொல்ல போகிறது அது மட்டுமல்ல குருவினுடைய லட்சணங்களையும் சிஷ்யனுடைய லட்சணங்களையும் சொல்ல போகிறது மூன்றாவது மந்திரத்திலையும் முதல் வரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா ரெண்டு மந்திரம் சொல்றேன் நான் ஆக யா மகிமா இல்லாட்டி பிரம்ம வித்யா மஹிமா இல்லாட்டி வித்யா மகிமா சிம்பிளா போத்யா மகிமா ஞான மகிமா ஞானத்தின் பெருமை அப்புறம் குருவின் தகுதி சீடனின் தகுதி இதெல்லாம் இந்த மந்திரங்கள் சொல்ல போகிறது நீ நாம படிக்கலாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் ூவ் விஷ் சர்விர ஜேசம்ப விஷவனவி அய ஜேபுய உபனிஷத் தானே தொடங்கும் பொழுது வித்யா சம்பிரதாய கர்திரு பரம்பரையை பற்றி பேசுகிறது வித்யா சம்பிரதாய கர்த்திரு பரம்பரா பரம்பரான என்ன அர்த்தம் வழி வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு அப்படி சொல்றாரு சொல்ற மாதிரி பரம்பரான என்ன அர்த்தம் வழிமுறை பரம்பரை பரம்பரைய நமக்கு தெரியும் இந்த வித்தியை தானா யாரும் படிக்கல சம்பிரதாயம் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்துதான் இது வர்றது பழக்கம் அஹ வித்யா சம்பிரதாய கர்த்த பரம்பரா சர்வசாஹம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்திரு ஞானம் அப்போஹனஞ்ச வேதைச் சர்வை ரகமேவெத்திய வேதாந்திருத் வேதவிதேவாஹம் அந்த இடத்துல சங்கராச்சாரியார் வியாக்கியானம் வேதாந்த கிருத் அப்படின்னா வேதாந்த சம்பிரதாய கிருத் அப்படி எழுதியிருக்க வேதாந்த சம்பிரதாய கிருத் எதுக்கு இந்த மகிமையை சொல்லணும்னா இந்த பாரு இன்னைக்கு நான் உனக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் வித்ய இருக்கே இது ஏதோ திடீர்னு எல்லாம் கண்டுபிடிக்கல காலங்காலமா இந்த ஞானம் சமுதாயத்துக்கு நன்மையை தந்திருக்கிறது அது மாத்திரம் இல்ல இது யாரெல்லாம் கற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு அந்த ஞானத்துல ஒரு பெருமை மகரிஷிக்குற பண்றேன்னா ரமண மகரிஷி பண்ணின விசாரத்தை நான் பண்றேங்கிற போது எனக்கு என்ன என்ன ஆகும் அந்த தகுதி தான் எனக்கு வரும் அந்த கிரேட்னஸ் இருக்கு இல்லையா ரமண மகரிஷிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறோம் அந்த மதிப்பு கொடுக்கறதுனா ரமண மகர்ஷி சொன்னதுப்பா அப்படின்னு சொன்னா என்னாகும் நமக்கு ஓஹோஹோ அப்படியா இது லோக்கல்ல இருக்கிற சாதாரண ஆள் சொல்லலை இது ரமண மகரிஷி சொன்னது ராமகிருஷ்ண பிரமசர் சொன்னது இது விவே சொன்னது ஒரு மகாத்மாவை சொல்லி அவர் சொன்னதுன்னு ஓஹோ அவர் சொன்னதா அது அப்போ நல்லா படிக்கணும் அப்ப நமக்கு என்ன ஆகும் அதில் வந்து ஒரு மதிப்பு கூடும் நாம் அதை மதிப்போம் இந்த வித்தையினுடைய பெருமையை சொன்னா வித்தியை மதிக்க தோல் வித்தையின் பெருமையை சொல்லலைன்னா வித்தியை மதிக்க தோன்றாது வித்தையில் மதிப்பு உண்டாகணும் உபனிஷத் வித்தையினுடைய வித்யா பரம்பரையினுடைய மகிமையை சொல்லு அதே சமயம் குருவனுடைய அருமை பெருமையும் சொல்ல போகிறது அதெல்லாம் நான் பிறகு சொல்றேன் இப்ப என்ன ஆச்சு அதர்வாய பிரியை அதற்கு சொல்லிக் கொடுத்தார் பிரகரிஷேன ஆக நன்றாக பொறுமையாக சொல்லிக் கொடுத்தார் தெய்வீகமான முறையில் சொல்லிக் கொடுத்தார் பிராக இதுதான் நமக்கு முக்கியம் இந்த மந்திரத்திலேயே என்னதுன்னு கேட்டா இது கர்த்தா என்ன கர்மா என்ன என்ன அப்புறம் என்னது சம்பிரதானம் என்ன கிரியா அதை முடிச்சுட்டோம் நம்ம பிரம்மா பிரம்ம வித்யாம் பிராகன்னு சொன்னாலே போறோம் பிரம்மாங்கிறது கர்த்தா பிரம்ம வித்யாங்கிறது கர்மா கிரியா பிரம்ம தேவன் பிரம்ம வித்தியை நன்கு உபதேசம் பண்ணினார் நம்ம கேள்வி யாரு யாருக்கு உபதேசம் பண்ணினார் என்பவருக்கு உபதேசம் பண்ணினார் இந்த பிரம்மதேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா தேவா நாம் பிரதமா தேவர்களுக்கு முதன்மையாக தோன்றியவர் சமவர் புராணத்தில் சொல்றோமே இந்த நாலு முகத்தோட இருக்கிற பிரம்மா நாலு முகங்கிறது நாலு வேதங்கள் நாலு முகம் எப்படி அவர் திரும்பினார் கஷ்டப்பட்டாரா எப்படி சாப்பிட்டார் நாலு வாயிலும் சாப்பிட்டார்க்கு கேட்கக்கூடாது சொல்றது அது ஒரு சிம்பாலிக்கா சொல்லி வச்சிருக்கு ஆக நான்கு முகங்கள் நான்கு வேதங்களை குறிக்கிறது தேவானாம் பிரதமகா சங்கராச்சாரியர் ரெண்டு அர்த்தம் சொல்றார் குணங்களிலே முதன்மையானவர் படைப்பிலும் முதன்மையானவர் படைப்பிலும் பண்பிலும் அப்படி போட நம்ம பாஷையில் படைப்பிலும் பண்பிலும் முதன்மையானவர் படைப்பிலும் பண்பிலும் முதன்மையானவர் பிரம்ம தேவர் அந்த பிரம்ம தேவர் எப்படி வந்தவர் நம்மளை மாதிரி தோன்றல சம்ப அவர் தானே தோன்றினார் ஸ்வயம்பூ அனுகிரகத்தினால் தேவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக சம்புவ சம்பபுவனுவன் அர்த்தம் தோன்றினார் சம்புவன்னாக தோன்றினார் தோன்றல அவர் தானாகவே உண்டானார் முதல்ல ஆதாம் ஏவால் எப்படி உண்டான யாராவது சொல்லுவானா உண்ட கதை இருக்க அதுக்கப்புறம் கதைதான் தனி ஆனா வந்து தோன்றினாங்கன்னு முதல்ல சொல்லுவான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் விடலாம் அதே மாதிரி பிரம்மாஜி முதல்ல தோன்றினார் அவர் தேவர்களுள் முதன்மையானவர் தேவர்களுள் முதன்மையானவர் படைப்பில் முதன்மையானவர் பண்பில் முதன்மையானவர் அப்பேற்பட்ட தோன்றினவர் அவர் எப்படி என்ன பண்றார் அவருடைய வேலை என்னன்னா விஸ்வசிய கர்த்தா இந்த படைப்பிற்கு அவர் கர்த்தா இந்த சிருஷ்டிக்கு அவர் கர்த்தா சிருஷ்டிக்கு கர்த்தா மாத்திரம் இந்த சிருஷஷ்டிக்கு கோப்தா ரஷக்கரும் அவரே இதை படைத்தவரும் அவரே இதை பாதுகாப்பவரும் அவரே எல்லாம் பாப்பாவே இருக்குவர்கள் படைத்ததும் அவரே பாதுகாப்பவரும் அவரே கர்த்தான்னு சொன்னா படைத்தவர் கோப்தான் சொன்னா பாதுகாப்பவர் இன்னொன்னு சொல்லலை அழிப்பவரும் அவரேங்கிறது சொல்லலை இங்க அது தேவையில்லை படைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் அந்த பிரம்மதேவன் விசேஷம் இத்தனை விசேஷனமும் அவருக்கு சாதாரண ஆளு இல்லப்பா பிரம்மாவை கடவுளே கொடுத்த கல்வி அப்படின்னு சொன்னா எவ்வளவு மதிப்பு மரியாதை கூடணும் ஆகவே கடவுளே கொடுத்த கல்வி இது அப்படிங்கறதுக்காக சொல்ற ஒரு ரெவரன்ஸ் உண்டு பண்றதுக்காக வித்தியினுடைய பெருமையை உணர வேண்டும் அருமையை அருமை சாதாரணமா கிடைக்காது கிருஷ்ணர் அடிக்கடி சொல்றார் குஹ்யம் குஹ்யதம்திரும்ப திரும்ப சொல்ற பக்தோசிமே சகாசேதி ரகசியம் கேத்தது நீ என்னிடத்துல பக்தி நண்பனாக இருப்பதால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா தெரிய மதிப்பு தெரியாதவங்க ஒரு பொருளுக்கு மதிப்பு தெரியாதவனிடத்தில் பொருளை கொடுத்தா அந்த பொருளை நாம அவமதிச்சது ஆயிடும் இதிஷ்யம் தகுதி இல்லாதவனுக்கு இதை சொல்லிக் கொடுக்காதே உபனிஷத் சொல்றது பவதி அவன் பாபத்தை அடைவான் ஆகவே வித்தியை கொடுக்கிற போது சத் பாத்திரம் பாத்திரம் அறிந்து கொடுக்கணும் அர்ஜுனன் கேட்கிற வரைக்கும் பகவான் வித்தியை கொடுக்கல தங்கையை கல்யாணம் பண்ணி வச்ச கிருஷ்ணன் எல்லாம் பண்ணி கொடுத்தான் பிரார்த்திச்சாதான் பிரார்த்திக்காம வித்தையை கொடுக்கிறது மதிப்பை சொல்றதுக்காக வேண்டி இந்த விஷயம் சொல்லப்பட்டது சரி இந்த வித்தியை பெற்ற அதர்வர் எப்பேற்பட்டவர் ஜேஷ்ட புத்திரஹா அவருடைய முதல் திருமகன் சீமந்த புத்திரஹா சொல்றோம் இல்லையா சீமந்த புத்திரஹான் என்ன முதல்ல பண்ணி பண்றாங்க ஒரு ஒரு குழந்தைக்கும் சீமந்த பண்ணுறது முதல் குழந்தைக்கு மாத்திரம் தான் இப்ப சீமந்தெல்லாம் நடக்கிறது அப்படித்தானே மற்ற குழந்தைங்களுக்கு பண்றது இல்ல இல்லையா இல்லை சாஸ்திரத்துல இருக்கு ஒரு குழந்தைக்கும் அந்த பும்சுவன கர்மா பண்ணணும் சொல்லி இருக்கு தந்தை சொல்ந்திரம் இல்லை அப்பாட்டு பெற வித்தைக்கு மதிப்பு ஜாஸ்தி இன்னைக்கும் இந்த சிஸ்டம் இருக்கு அன்னைக்கு இங்க ஒரு பெரியவர் வந்திருந்தார் அவர் வந்து இங்க இங்க படிக்கிற பையங்களை எல்லாம் பரீட்சை பண்ணார் இங்க வேதம் படிக்கிற பையங்களை அவர் தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் தானே சொல்லி கொடுக்குறார் அதுக்கு பேர் அதுக்கு அது வந்து மடங்கள்லாம் காஞ்சி சிங்கேரி மடங்கள்லாம் அதுக்கு பணம் ஜாஸ்தியாக கொடுக்கறாங்க அப்பா கிட்டேயே பையன் படிச்சா அதுக்கு மட்டத்தில் தனி மரியாதை மதிப்பு அதை இன்னைக்கும் காப்பாத்துறாங்க நியம அத்தியனம்னே அப்பா விட்டு வேற யார்கிட்ட படிச்சா அதுக்கு நியமம் இல்லாத அத்தியனம் அர்த்தம் இல்லை இது ஒரு சம்பிரதாயம் நியம அத்தியனம் அவர்கிட்டயே படிக்கிறார் ஆனா அது வந்து வயத்த பிழப்பு கல்வி வித்தியா இது எப்படி இல்ல மனசாந்தி பிரகாசப்படுத்துற வித்தியை இது இந்த வித்தியே கொடுக்கிறார் ஜேஷ்ட புத்திராய பிராக என்னன்னா புத்திர புத்திர பரம்பரா பிதா புத்திர பரம்பராஸ்திரங்கள் அது நிறைய இருக்கு எந்த உபரிஷத்தை எடுத்து பார்த்தாலும் வருணம் பிதரம் உபசசார இப்பெல்லாம் எந்த அப்பாவா சொல்லி கொடுப்பாரா அப்பாவுக்கு தெரியறதும் இல்லை படிக்க முடியா எங்கே சனாதன தர்மம் இந்த தேசம் புண்ணியம் தர்மம் இதே நம்ம வாழ்ந்து மாறு கற்பனை கூட பண்ண முடியல உலக வாழ்க்கையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து தர்மார்த்தம் விவாகஹா தர்மார்த்தம் புத்திரஹா தர்ம சந்ததி அபிவிருத்தி அர்த்தம் புத்திரஹா அதுக்குதான் புத்திரன் பௌத்ரன் எல்லாம் ஜேஷ்ட புத்திராய பிராக சரி சொல்லிக் கொடுத்த வித்யினுடைய மகிமை என்னதுன்னா பிரம்ம வித்யாம் பிராக பற்றிய அறிவை கொடுத்தார் மெய்ப்பொருளை பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அந்த செம்பொருளை பற்றி அறிவை கொடுக்கிறார் பிரம்ம வித்யா அந்த பிரம்ம வித்யா எப்பேற்பட்ட பிரம்ம எல்லா வித்தியையும் இந்த வித்திய இல்லைன்னா மற்ற வித்தையெல்லாம் பிரயோஜனம் இல்லாத வித்ய சர்வ வித்யா பிரதிஷ்டா வித்யா பிரம்ம வித்யா எல்லா வித்யான சர்வ வித்யா பிரதிஷ்டா சாதாரண வித்திய இல்லப்பா இது பெரிய பிரம்ம வித்தியா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா அதுல இருந்து என்ன தெரியுது பிரம்ம வித்திய ஐயே மெத்த கடினம் ஆன்ம வித்தை ஐயே மெத்த கடினம் அதனால சர்வ வித்தியான என்ன அர்த்தம் எல்லா வித்தைக்கும் ஆதாரமான வித்தியை எல்லா வித்தையும் இந்த வித்தியில தான் முடியணும் இந்த வித்தையில தான் முடியணும் தர்ம வித்யா பூத வித்யா பிரேத வித்யா நல்லாம வித்தியெல்லாம் பிரம்ம வித்தியில மத்த வித்தியா என்ன அர்த்தம் பந்தத்தை உண்டு பண்ற வித்தியைகள் அப்புறம் என்னன்னா மனதை தூய்மைப்படுத்தும் வித்தைகள் இது பிறவியிலிருந்தே நம்மை விடுவிக்கும் வித்யை அபிமானத்திலிருந்து நம்மை நீக்கும் வித்தை மற்ற வித்தியெல்லாம் என்ன பண்ணும் வித்யா கர்வத்தை உண்டு பண்ற வித்யை இந்த வித்யா கர்வத்துக்கான ஆளையே அழிக்கிற வித்தியை இது வித்யா கர்வம்னு சொல்றாங்க இல்லையா அந்த வித்யா கர்வம் யாருக்கு ஏற்படும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் ஏற்படும் இண்டிவிஜுவலே அழிச்சுட்டா இந்த வித்தியை என்னன்னா விசாரம் பண்றவனுடைய தனித்தன்மையை அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த வித்தியை மற்ற எந்த வியையும் விசாரம் பண்றவன அழிக்காது அழிக்காதுன்னா ஜாகிரதையா புரிஞ்சு அழிச்சுடுமா நம்மள அப்படின்னா இந்த தனித்தன்மை இருக்கே துவைத்த புத்தி நீ நான் அது இது அப்படிங்கிற இந்த துவைதத்தையே துவைத்த உபமர்தன வித்யா பிரம்ம வித்யா துவைத்தத்தை நாசம் பண்ற வித்யை அபிமானத்தை நிற்கிற வித்யை ஜீ புத்தியை போக்குற வித்யை எல்லா சர்வ அபிமானத்தையும் போக்குற வித்யை மற்ற வித்தியெல்லாம் அதெல்லாம் பண்ணாது நான் எல்லா எல்லாரும் என்ன பண்ணுறோம் வாசலில் ஒரு போர்டு வச்சு ஆல்பபேட்டிக்கில் இருக்கிறதெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு எஃப்ஐசிஎ எஃப்ஆர்சிஎஸ் என்னெல்லாமோ போட்டு போட்டு இத்தனையும் சேர்த்துக்கிறோம் லெட்டர் பேட் எடுத்தால் மேலே ஃபுல்லாகதான் இருக்கு ஆனால் இந்த வித்தியை என்னென்னா இங்கேதான் வாசலை போட்டுக்க முடியுமா பிரம்ம பிர அர்த்தம் சொல்லிட்டு போலாம் அகம் ஞானி அஸ்மியா பிரம்ம அஸ்மியா அகம் ஞானி அஸ்மி அப்படிங்கிறது கரெக்டா அகம் பிரம்மா அஸ்மிங்கிறது கரெக்டா அகம் பிரம்மா அஸ்மி அஹம் ஞானி பேர் குருநாதனுடைய கிருப்பையால் ஜனிஸ்மி அது என்ன சொ பழுத்த அகங்காரங்கிறாங்க பழுக்காத அகங்காரத்தை உண்டு அகங்காரத்தை இன்னும் இன்னும் அது என்னது பழுக்காமல் பண்ணுற வித்தியை நிறைய வித்யா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸு அது எல்லாம் இந்த தர்ம வித்தியை என்ன பண்ணும் ஓரளவுக்கு பழுக்க வைக்கும் பிரம்ம வித்தியை என்ன பண்ணும் ஆளே இல்லாமல் குளோஸ் தத்து அகம் பிரம்மாஸ்மி முடிஞ்சது அதுக்கப்புறம் அந்த சப்தத்துக்கும் கூட மதிப்பு கிடையாது அந்த விற்பிக்கும் மதிப்பு இல்லை அந்த சப்தத்துக்கும் மதிப்பு இல்லை ரொம்ப ஆழமா சொல்லிவிட்டேன் ஆக சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யா எல்லா வித்தியும் ஆதாரமான வித்தியை எல்லா வித்தியும் பிரதிஷ்டானா இந்த இடத்துல சமாப்தின்னு அர்த்தம் பிரதிஷ்டானா நிலை பெற்றிருக்குன்னு அர்த்தம் இல்லை நிறைவு பெறுகின்ற எல்லா வித்தியும் இதுலதான் முடியும் நீங்க எந்த புஸ்தோ கடைசியில ஆயுர்வேதத்தை ஆயுர்வேதத்தினுடைய லட்சியம் மோட்சிரும் என்ன காமசாஸ்திரத்துக்கு அதான் லட்சியம் தர்மசாஸ்திரத்துக்கு அதான் லட்சியம் எல்லா வித்தியையும் எதுல முடியும்னா பிரம்ம வித்தியில தான் முடி ஆக பிரம்ம வித்ய அனைத்து அறிவு துறைகளும் எதில் நிறைவு பெறுகின்றனவோ அந்த பிரம்ம வித்தையை சொல்லிக் கொடுத்தார் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அறிவை கொடுத்தார் யாருக்கு கொடுத்தார் அதர்வனருக்கு கொடுத்தார் அவர் என்ன பண்ணார் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது பெற்ற வித்தையை இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும் நாம் படித்ததை நானே வச்சுக்கிட்டு போக கூடாது மினிமம் ஒருத்தருக்காவது சொல்லிக் ாமளே அதை வைத்துக் கொண்டா அது பெரிய பாபமாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப என்ன பண்ணார் அதர்வர்னா நாளை காலம் வர பாக்கிறேன் ஓம் பதிரங்கிஸ்ம தேவாகஜராஹ ஸ்திரைரங்கை வாசேம தேவஹி தஞ்சதாயு ஸ்வஸ்திரோ விர்திர்பூஷா விஸ்வவேதாக ஸ்வதிநஸ்தோ அரிஷ்டநேமி நோகஸ்பதிர் தாத்து ஓம் ஷாந்திஷா மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநமீ